ابو لبابا ابن அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரானை இனிமையாக அழகாக ஓதாதவர் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என்று நபிசல்லும் அனேசல்லார்கள் அபோ தாவோ ஒன்று நான்கு ஏழு ஒன்று